ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீத்தமஹே நம காஷோபி ராம் தர்மம்மூடேத்தேயம் ப்ரூஹி தன் ஷிஷ்ஹம் ஷாதி மாம்ப அர்ஜுனன் தன்னை பற்றியே சொல்லிக்கிறான் கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவா அகம் அகம்ங்கிறத நாம் சப்ளை பண்ணிக்கணும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்னு தெரியுமா கிருஷ்ணா என் மனசில் இந்த இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த இடத்துல பற்று இந்த பற்று ரொம்ப ஆழமாக போயிடுத்து அதனால் என்னோடய நேச்சர் என்னோட ஸ்வாவமே காணாமல் போயிடுது கார்பண்ய தோஷேன உபகதா மம ஸ்வபாவ அதை என்னை அழிச்சுடுத்து இந்த பற்று அதிகமாக போய் எனக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்னுடைய உடம்பினுடைய பலம் வீரம் உடல் பலம் மனபலம் அறிவில பலம் எல்லாமே போயிடுச்சு சுபாவமே நானாக இப்படி இருக்கேன்னு எனக்கே தோன்றுகிறது எப்பேற்பட்ட வீரன்னான் எத்தனை யுத்த பூமிகளில் அற்புதமாக யுத்தம் பண்ணினவன் நான் எவ்வளவு மனோபலத்தோடையும் அறிவு பலத்தோடையும் யுத்தங்களில் சண்டை போட்டிருக்கேன் ஆனா அப்பேற்பட்ட என்னுடைய சுவாவமே இப்போ திடீர்னு காணாமல் போயிடுத்து அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுறது எனக்கு அளவுக்கு மீறின பற்று என் மனசுல இருக்கு அபிமானம் எனக்கு இருக்கு துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் முதலான எல்லோரிடத்துலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பற்று இருக்குன்னு புரியுறது பக்தி இருக்குங்கிற விஷயம் வேற மீறி பற்று இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் அகம் துவாம் பிரிச்சாமி நான் உன்னிடத்துல கேட்குறேன் அது மாதிரி நான் இன்னொன்று சொல்றான் தன்னை பற்றி தர்ம சம்மூட சேத்தாகா எனக்கு தர்மம் எதுவுமே இப்போ புரியல இப்போ நான் யுத்தம் பண்ணுறது தர்மமா யுத்தத்தை விட்டு வெளியில் கிளம்பி போயிடுறது தர்மமா புரிய மாட்டேங்கிறது தர்மத்தில் எனக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது சம்மூட கடமையை செய்வதில் எனக்கு ஆழ்ந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது செய்வதா வேண்டாமா என்கின்ற விஷயத்திலே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது எனவே உன்னை கேட்கிறேன் எது ஸ்ரேயா சாத் தத்து மே நிஷ்டித்தம் ரூஹி எனக்கு எது ஸ்ரேய்சோ அதை நீ உறுதியாக சொல்லி கொடுக்கணும் நான் வந்து யுத்தம் பண்ணுறது ஸ்ரேயா யுத்தத்தை விட்டு கிளம்பி போகிறது ஸ்ரேயா அது எனக்கு சொல்லணும் அப்படி யுத்தம் பண்ணுறதா இருந்தால் எப்படி எனக்கு ஸ்ரேயஸ் வரும்ங்கிறத நீ சொல்லிக் கொடுக்கணும் உன்னுடைய கருத்துப்படி நீ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நண்பன்கிற கோணத்தில் பேசினதை பார்க்குற போது யுத்தம் பண்ணணும் தான் அப்படின்னு யுத்தம் பண்ணினா அது ஸ்ரேயஸ் இல்லைன்னு எனக்கு தோன்றுகிறது நச்சஸ்ரேயோன்னு பசியாமின்னு முதல் அத்தியாயத்தில் சொன்னான் இல்லையா நீ சொல்கிறத பார்த்தா இதில் ஸ்ரேயஸ் இருக்குன்னு தான் தோன்றுறது ஏன்னு கேட்டால் நீ வந்து தெளிவானவன் உயர்ந்தவன் அறிவுள்ளவன் சிறந்தவன் பகவானுடைய குணங்களெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது பதினோராவது அத்தியாயத்தில் பகவான் விஸ்வரூபத்தை காட்டுற போது தான் அர்ஜுனன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து பேசுகிறதெல்லாம் அங்கே நம்ம பார்க்க முடியும் மே எது ஸ்ரேயா சாத் தத்து நிச்சிதம் ப்ரூஹி எனக்கு எது க்ஷேமோ ஸ்ரேயஸோ அதை உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் நிச்சிதம் ப்ரூஹி உறுதியாக சொல்லணும் கிருஷ்ணர் அதுக்கு ஒன்றும் பேசலை இப்போ என்ன சொல்கிறான் அதுக்குள்ள முறை இருக்கு இப்போ நம்ம கேட்குறோமே சுப்பிரமணிய சுவாமி கிட்ட சிவபெருமான் வந்து உனக்கு தெரியுமா ஓங்காரத்துக்கு பொருள் அப்படின்னு கேட்டார் அப்போ சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் கேட்குற மாதிரி கேட்டால் சொல்லுவோம்னர் எப்படி கேட்குற மாதிரினா நீர் சிஷியன் கீழே உட்காரணும் நான் மேலே உட்காந்துன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் கொடுக்குற வித்யக்கு மரியாதை என்ன சுப்பிரமணிய சுவாமி அது மாதிரி அர்ஜுனனுக்கும் அது புரிகிறது இப்படி கேட்டால் பகவான் உபதேசம் பண்ண மாட்டார் அப்படின் சொல்லி அகம் தே சிஷ்யான்னு சொல்கிறான் சிக்ஷா யோக்கியன்னு பேர் நான் உன்னுடைய சிஷியன் அப்படின்னா என்ன பண்ணணும் நமஸ்காரம் பண்ண சிஷ்யன்னா உடனே நமஸ்காரம் பண்ணுறான் துவாம் பிரபன்னம் உன்னை சரணாகதி பண்ணுகிற என்னை சரணாகதி பண்ணுறேன்னு அர்ஜுனன் சாஷ்டாகமாக பகவானை நமஸ்காரம் கற்பனை பண்ணி பார்க்கணும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் சம தான் கிருஷ்ணன் இருந்தாலும் இங்கே அவனை குருவாக்குறான் இதுவரைக்கும் நண்பர்களாக இருந்தவர்கள் அப்புறம் ரதத்தை தேரைய ஓட்டக்கூடியவனாக ரத சுவாமியாக அர்ஜுனன் இருந்தான் ரத இருந்தான் கிருஷ்ணன் இப்போ அந்த காட்சியே மாறுறது रथस्वामियाह சுவாமியாக இருந்த அர்ஜுனன் இப்போ சிஷியனாக மாறுறான் ரதசாரதியாக இருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜெகத்குருவாக மாறணும் ஆனால் இன்னும் அவர் ஒத்துக்கிறாராங்கிறத பார்ப்போம் இப்போ முதல்ல இவன் ஷரணாகதி பண்ணுறான் துவாம் பிரபன்னம் மாம் சாதி எனக்கு உபதேசம் பண்ணு எனக்கு தர்ம விஷயத்தில் குழப்பம் இருக்குது அது மாத்திரமில்லை எனக்கு ரொம்ப அளவுக்கு மீறின ராகம் இருக்குங்கிறதும் எனக்கு புரிகிறது என்னோடய ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுத்து என்னால் அதுலேருந்து விடுவிச்சுக்க முடியாது எனக்கு இருக்கிற நோய் இந்த மனநோய் இந்த உணர்ச்சி நோய் இதுலேருந்து நான் என்ன விடுவிச்சுக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இப்போ சில விஷயங்கள் நாமளும் புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியை பற்றி படித்து தெரிஞ்சிருக்கிற ஒரு டாக்டரை போய் அவருக்கு இது என்னன்னு தெரியும் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நமக்கு மருந்தெல்லாம் சொல்லுவார் பத்தியமெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார் அதை கேட்டோம்னா நமக்கு வியாதி போகும் நாமளாகவே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிண்டா வியாதி என்னாகும் நமக்கு தெரியாது வியாதியை நீக்கிக்கிறதுக்கு எப்படி ஒரு வைத்தியர்கிட்ட நம்ம போய் பொறுமையாக அவர் சொல்கிறத கேட்டு வைத்தியம் பண்ணிக்கிறோமோ சரீர வியாதிக்கு அதே மாதிரி இந்த மனவியாதிக்கு சாஸ்திரத்தை உபதேசிக்கிற குரு அணுகித்தாகணும் அர்ஜுனன் ரொம்ப விவேகமாக பண்ணுறான் ஸ்ரீகிருஷ்ணன் பரமஜானின்னு தெரியும் அர்ஜுனனுக்கு அதனால் அவர்கிட்டே கேட்டுவோமே இந்த இடத்துல அவன் விவேக்கியாக மாறுறான் அவன் தன்னை சிஷியன் கொண்டு பரிபூர்ணமாக பகவானை சரணாகதி பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் இந்த ஸ்லோகத்தை நாம் அடிக்கடி நினச்சி பார்க்கணும் அர்ஜுனன் எத்தகைய ஒரு மனோபாவத்தோடு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஷரணாகதி பண்ணி ஞானத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தானோ அதை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அத்தகைய பிரார்த்தனையை நம்ம பகவான்கிட்ட எப்பவும் அப்படி பண்ணினால் நமக்கு நல்ல சத்குருநாதர் கிடைப்பார் சாஸ்திரோபதேச ஜானமெல்லாம் கிடைக்கும் அதனால் நாம் வாழ்க்கையில் உணர்ச்சிகளையெல்லாம் ஜெயிச்சு ஞான நிஷ்டர்களாக இருந்து இந்த வாழ்க்கையை அழகாக இதில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களையெல்லாம் நாம் கடந்துவிடலாம் சம்சாரத்திலேருந்து முக்தி அடைஞ்சுவிடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ டபுள் ஒன் டபுள் டூ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி